அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பெரியாரை பேணாது ஒழுகின் பெரியாரான் பேரா இடும்பை தரும் பெரியவர்களை போற்றி மதிக்காமல் விட்டுவிடுவோமே ஆனால் அவர்களால் தீராத துன்பம் நமக்கு வந்து சேரும் என்பதுதான் இந்த குரலினுடைய பொருள் பெரியாரை பேணாது ஒழுகின் பெரியாரான் பேரா இடும்பை தரும் பேணுதல் அப்படின்னா விரும்பி ஏற்றுக்கொள்றது அரசன் முதலானவர்கள்னா அவர்களை யாரும் விரும்பலேன்னு சொன்னா அதையே பகையாக கருதி அவர்கள் நமக்கு தீமை செய்வார்கள் துன்பம் தருவார்கள் முனிவர் முதலானவர்களை நாம விரும்பாத போது அவர்களால் வரும் நன்மை நமக்கு வராது ஆகவே ரெண்டு வகையில பார்த்தாலும் சரி நமக்கு துன்பம் வந்து சேரும் அப்படிங்கிறது கருத்து பேரா இடும்பை அப்படின்னு சொன்னா பெயர்க்க முடியாத துன்பம்னு அர்த்தம் முடிவே இல்லாத துன்பம்னு அர்த்தம் தன்னறிவினாலேயோ முயற்சியினாலேயோ தடுத்துக்கொள்ள முடியாத துன்பம் அப்படின்னும் பொருள்படும் அந்த துன்பங்கள் இம்மையிலும் மறுமையிலும் அதாவது இந்த உடம்புலையும் இனி வரப்போற உடம்புலையும் தொடர்ந்து வரக்கூடிய இந்த மூவகை துக்கம் அதாவது ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீகம்னு சொல்கிறோமே நம்மளால் வர்றது சுற்றி இருக்கக்கூடிய பிற உயிர்களால் வர்றது இயற்கை சீற்றத்தினால் வர்றது பெரியவர்களையெல்லாம் அவமதித்து நடந்தோமான தீராத துன்பங்கள்லாம் வருமா அந்த துன்பங்களெல்லாம் அவர்கள் செய்கிறது கிடையாது அந்த துன்பங்களையெல்லாம் நாமளே நமக்கு செய்து கொள்றதாக அர்த்தம் பண்ணி புரிஞ்சுக்கணும் பிறர் நமக்கு துன்பம் கொடுக்கிறத விட நாமளே இந்த துன்பத்துக்கு வழியை தேடி துன்பத்தை உண்டாக்கிக்கிறோம்னு அர்த்தம் உண்மையிலே பெரியவர்கள்லாம் பிறருக்கு துன்பம் தரணும்னு நினைக்க மாட்டார்கள் நாம அந்த சூழ்நிலை நல்ல முறையில் பயன்படுத்திக்காமல் அதை துன்பமாக நாம் ஆக்கிக்கொள்றோம் அப்படின்னு பொருள் செய்து கொள்ளணும் பேணா ஒழுகின் அப்படிங்கிறத அந்த ஒழுகுதலை வினை முதலாக்கி பெரியாரை கருவியாக்கி சொன்னார் நீ பண்ணினியானா பெரியவர்களால வரும்னு சொன்னார் ஆனா பெரியவர்களால இல்லை நீ தான் நீ பேணாமல் ஒழுகிறதுனால அந்த பெரியவர்களால் உனக்கு துன்பம் வருவது போலன்னு அர்த்தம் பண்ணிக்கணும் பெரியவர்களை உதாசீனம் பண்ணா அந்த பெரியவர்களாலையும் நமக்கு போக்குதற்கறிய அதை நீக்கி கொள்வதற்கு அறிய இடும்பை உண்டாகும்னு பருதியார் காளிஞ்சர் போன்ற உரையாசிரியர்கள்லாம் சொல்லி இருக்கிறார்கள் இடும்பை தருவது பெரியோர்களுக்கு இயல்பு கிடையாது தவளை எப்படி தன்னோட வாயாலேயே கெடுகிறதோ அப்படி நம்முடைய தவறு தான் நமக்கு துன்பம் தரும்னு தண்டவாணி தேசிகருங்கிற உரையாசிரியர் விளக்கி சொல்லியிருக்கிறார் குரு கீதை சொல்லுகிறது சிவேருஷ்டே குருஸ்திராத்தா குரவ்ருஷ்டே நகஷன பகவானுடைய கோபத்துக்கு ஆளானா குரு காப்பாற்றிடுவார் ஆனால் குருவோட கோபத்துக்கு ஆளானா யாராலையும் காப்பாற்ற முடியாதுங்கிறது இதுக்கு அர்த்தம் இந்திரன் வந்து ப்ரகஸ்பதி வியாழ பகவான மதிக்காததுனால அரசாட்சி இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டான் தன்னுடைய குலகுருவான வசிஷ்டரை அவமதிச்சதுனால த்ரிசங்கு வந்து புலையனுடைய உருக்கொண்டு ரொம்ப கஷ்டப்பட்டான் இதெல்லாம் நம்ம இத்திகாசத்திலையும் புராணங்களிலையும் படிக்கிற விஷயம் இனி பதவுரை பார்க்கலாம் பெரியாரை அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த சான்றோர்களை பேணாது மதித்து போற்றாமல் ஒழுகின் அவர்களை அவமதித்தால் பெரியோரால் அப்பெரியோராலும் கூட பேரா தீர்க்க முடியாத இடும்பை துன்பத்தை தரும் அது ஏற்படுத்தும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த சான்றோர்களை மதித்து போற்றாமல் அவர்களை அவமதித்தால் அப்பெரியோராலும் கூட தீர்க்க முடியாத துன்பத்தை அது ஏற்படுத்தும் அந்த பெரியவர்களே அந்த துன்பத்தை போக்கணும்னு நினைச்சா கூட முடியாது அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு பெரியாரை பேணாது ஒழுகின்